அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவாக்கருவியான் போற்றி செய்யின் பொச்சாவாக்கருவியான் போற்றிச் செய்யின் அரிய என்று ஆகாத இல்லை மறவாத மனம் என்ற கருவியால் ஒரு தொழிலை எண்ணி செய்தால் செய்ய முடியாத அரிய செயல் என்பதே இல்லை எளிமையாக செய்துவிடலாம் என்பதுதான் இதனுடைய பொழிப்புரை விளக்கம் பார்க்கலாம் ஒருவனுக்கு மறதி இருக்குமே ஆனால் எந்த தொழிலையும் சரியாக செய்ய முடியாது மறதி ஒருவனுடைய தொழிலாற்றும் திறமையை கெடுத்துவிடும் செயலில் நினைப்பை இழந்து தொழில் எப்படி முற்று பெறும் ஆக மறதி இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு சாதனம் ஒரு கருவியாக இங்கே சொல்லுகிறார் மனசில் இருக்கிற ஒரு குணமாகிய சாதனம் ஒரு செயலை பல முறை அந்த செயல் எந்தவிதமான தடங்கள் இடையூறு இல்லாமல் ஒரு சிறந்த வழி ஆகையினால்தான் அதை கருவியாகச் சொன்னார் நினைக்கிறதே ஒரு கருவி அந்த திங்கிங் அந்த சிந்தனை அதையே ஒரு கருவி சிந்தனைங்கிற கருவியை கொண்டு அந்த செயலை செய்கிறது பொச்சாவா கருவி அப்படிங்கிறது அந்தக்கரணம் என்று சொல்லப்படுகின்ற மனதையும் குறிக்கும் மனதில் நினைக்கிற எண்ணத்தையும் குறிக்கும் அதாவது மனசில் தான் மறக்காத தன்மை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கணும் மறக்கிற தன்மைங்கிற குணம் இருந்ததுன்னா காரியம் சரியாக நடக்காது நம்முடைய மனசு அல்லது உள்ளம் அல்லது அந்தஸ்கரணம் அதே ஆற்றுகின்ற செயலை பொப் பொப் பொறுத்து செய்கின்ற செயலை பொறுத்து மனசு புத்தி சித்தம் அகங்காரம் என்று நான்கு தொழிற்பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சாஸ்திரங்களில் சிந்திப்பது மனம் முடிவெடுப்பது புத்தி இது மாற்றி சொல்வதும் உண்டு அதாவது ஒரு காரியத்தை செய்யணும்னு முடிவெடுக்கிறது மனசு அந்த காரியத்தை பற்றின அறிவு புத்தி என்றும் சொல்கிறது உண்டு எல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நினைவில் வச்சுக்கிறது சித்தம் எல்லாத்துக்கும் அடிப்படையாக நான்கிற ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு அகங்காரம்னு பேர் இது அனைத்தும் மனசில் தான் இருக்குது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் எங்கேயோ பார்த்த ஒருத்தருடைய முகத்தை தேடி நினைவுக்கு கொண்டு வர்ற ஒரு அளப்பரிய சக்தி வார்த்தையால் விளக்கி சொல்ல முடியாத ஒரு சக்தி மனசுக்கு உண்டு சித்தம் அல்லது மனசுக்கு முறையான ஒரு பயிற்சியை கொடுத்தோமான அது தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் நல்ல சிறந்த உயர்ந்த பயனை கொடுக்கும் இயல்பாகவே நம்முடைய மனசில் சில குறைபாடுகள்லாம் உண்டு புத்தியில் எண்ணங்கள் எந்த ஒரு தத்துவத்தில் தோன்றி இருந்து ஒடுங்குகிறதோ அதுக்கு பேர் தான் அந்த கரணம் என்று சொல்லுவோம் சில சமயம் அதை மனசுன்னு சொல்கிறது உண்டு அதை நம்ம பழக்கத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும் அறியாமை சந்தேகம் திரிச்சு புரிஞ்சுக்கிறது நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறதுக்காக பொய்ய சொல்கிறது கேட்குற போது கவனமாக கேட்காமல் இருக்கிறது அப்புறம் சுவாவமாகவே சிந்திக்கிற சக்தி இல்லாத ஒரு தன்மை இருக்கிறது இதெல்லாம் மனசில் இருக்கிற குறைகளாக தோஷங்களாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டு மனசினுடைய குறைபாடுகளை எல்லாம் நீக்கி அது ஒருமுகப்பட்ட விழிப்புணர்வோட மனசை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டுமானால் ஜபம் தியானம் முதலான ஆன்மீக சாதனைகள் நமக்கு பரம உபகாரம் பண்ணுகின்றன பேருதவி புரிகின்றன படித்த படிப்பை மறக்கக்கூடாது செய்ய வேண்டிய கடமைகளை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது பழகின உயர்ந்த பெரியோர்களை மனிதர்களை மறக்கக்கூடாது நமக்கு மற்றவங்க செஞ்ச உதவியை ஒரு காலும் மறக்கக்கூடாது மறவாமை இல்லாத விழிப்புணர்வு அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு மன அமைதியை கொடுக்கக்கூடியதாக இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அதாவது இன்றியமையாததாக இருக்கிறது படித்த வேதத்தை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேதத்தில் ஒரு பிரார்த்தனையே இருக்குது நமோ அப்ரமணே தாரணம் மே அஸ்தநிராகரணம் தாரயிதா பூயாசம் கர்ணயோஸ்ருதம் மாச்சியோடொம்ம மாமுஷ்ய ஓம் அப்படிங்கிறது அந்த மந்திரம் இதுக்கு தாரணா மந்திரம்னு பேர் அவிஸ்மிருதி அதாவது விஸ்மிருத்தினா மறதி அவிஸ்மிருதி வராமல் இருக்கணும்னா இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும்னு சொல்லுவார்கள் இது மகாநாராயண உபனிஷத்தில் ஒன்பதாவது அணுவாக்கமாக அமைஞ்சிருக்கு பரம்பொருளுக்கு நமஸ்காரம் என்னிடத்தில் நினைவாற்றல் நிலைத்திருக்கட்டும் நான் மறதி இல்லாதவனாக இருக்க வேண்டும் காதுகளால் நான் கேட்ட நல்ல விஷயங்கள் என்னை விட்டு விலகாமல் அதாவது மறவாமல் இருக்க வேண்டும் ஓம் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரம் அமைந்திருக்கிறது இதனுடைய கருத்தை சிந்தித்தாலே போரும் நல்ல பயனை கொடுக்கும் இனி பதவுரை படிக்கலாம் பொச்சாவா மறக்காத தன்மையோடு கூடிய கருவியால் மனத்தால் போற்றி சிந்தித்து செய்யின் செயல்பட்டால் அரிய என்று இதை செய்வது அரிதாகும் என்று ஆகாத ஒருவனுக்கு இயலாத செயல்கள் இல்லை எதுவும் இல்லை மறக்காத தன்மையோடு கூடிய மனத்தால் சிந்தித்து செயல்பட்டால் இதை செய்வது அரிதாகும் என்று ஒருவனுக்கு இயலாத செயல்கள் எதுவும் இருக்க முடியாது என்பது பொழிப்புரை அரிய என்று ஆகாத இல்லை பொச்சாவா கருவியான் போற்றி செய்யின்